கர்த்துடைய நாமத்தை பணிந்து கொள்ளும்படியாகும்படியாகமாக மகளை செய்து கொண்டிருக்கின்றபடி நான் ஆண்டவருக்கு நாம் அதிகமாக நெறி செலுத்திக் கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம் இந்த நாளில் கத்தோடைய ஆவியானவர் நம்முடைய ஆத்மாக்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்படி வெளிப்படுத்தி தரப்போகிற சில வேதபாகங்களை ஜபத்தோடு கூட வாசித்து தியானிக்கிறார் அப்போ சுனாகிபுரி சுத்தப் போல் குறுங்கியிருக்கிறது இரண்டாவது நிருபம் ஐந்தாவது அதிகாரம் பதினான்காவது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம் ஒருவரே மறைந்திருக்க எல்லோரும் கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி எவுகிறது என்று அப்போ சுத்த பவுன் சொன்ன வாசகத்தை கத்துடைய வெளிப்படுத்தி தருகின்றார் கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி எவுகிறது தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்மில் இயேசுகிரிசு எவ்வளவு அதிகமாக அன்பு செலுத்தியிருக்கிறார் என்பதை நம் அடிக்கடி தியானிக்க வேண்டும் என்று ஆவியான விரும்புகிறார் என்பதை உங்களிடத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றோம் கடந்த நாட்களிலே இறைவனிடத்தில் இறைவனுடைய அன்பிலே நிலைத்து நின்ற மக்கள் இறைவன்புக்காக வாழ்க்கை அர்ப்பணம் செய்திருந்த மக்களின் அநேகர் இந்த நாட்களே உலக அன்புக்காக உலக நேசத்திற்காக உலகத்தில் உள்ள சிற்றின்பத்திற்காக ஆடு ஆபரணங்களுக்காக உலகமே போது என்ற எண்ணத்தோடு கூட ஆண்டவருடைய அன்பு விட்டு தூரமாக விலகி போகின்ற காலத்திலே நம்மளாறு மறுபடியும் கிறிஸ்துவனுடைய அன்பு எவ்வளவு பெருபதை உணர்ந்து அந்த அன்பு நம்மை நெருக்கி ஏவ வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார் என்பதை உங்கள் பற்றி சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றோம் கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது மூன்றாம் அதிகாரம் பதினேழு முதல் பத்தொன்பது வரை உள்ள வாசிக்கும் பொழுது அன்புடைய வேறு ஒன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்தவனுடைய அன்பின் அகரமும் நீளமும் ஆழமும் உயரமும் என்னதென்று உணர்ந்து விசுவாசத்தினாலே கிறிஸ்துவங்கள் வாசமாக இருக்கவும் நீங்கள் அன்பிலே வேறு ஒன்றி நிலை சகல பரிசுத்துவங்களோடு கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இல்லதென்று உணர்ந்து அறிவிக்காத அறிவிக்காத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் ஐஸ்வரியத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் மகிமையினுடைய ஐஸ்வரியத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லி அப்போத்தொகுதி சபையாளருக்காக வேண்டுகோள் செய்கின்றார் தேவனுடைய அன்பை நாம் அதிகமாக உணர வேண்டும் என்றும் அந்த அன்பின் ஆழத்தையும் அகலத்தையும் உயரத்தையும் சகல பரிசுத்த வாங்குவோடு சேர்ந்து ஆராய்ந்து அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் அதற்காக சகல சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தை அதன் நீங்கள் பெற்றுக் வேண்டும் என்று உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம் என்று சொல்லி அப்போ சொல்லி பரிசுத்த போது சொல்லியிருக்கின்றது போல கிறிஸ்துவனுடைய அன்பில் யார் அதிகமாக நெருங்கி நெருங்கி வளர்கின்றார்களோ அந்த அன்பினுடைய அகலத்தையும் ஆழத்தையும் உயரத்தையும் யார் ஆராய்ந்து ஜீவிக்கின்றார்களோ அவர்கள் கிறிஸ்துவனுடைய சகல சம்பூர்ணத்தினால் நிறையப்படுவாள் என்று இந்த வேத வாக்கியம் போதிக்கிறதுக்காக ஆண்டவர் நாம் சோத்து வைப்போமாக கிறிஸ்துவனுடைய அன்பு எவ்வளவு பெறுதென்பதை உணரும் பொழுது அந்த அன்பு விட்டிடமே ஒரு சக்திகளுமே பிரிக்க மாட்டாது என்பதை தேவாபியான உணர்த்துகின்றார் ஆதரவுப்படி சொல்லியிருக்கின்றார்கள் கிறிஸ்துவனுடைய அன்புகளை நெருக்கிவுகிறது நாம் பாவிகளாக இருக்கும் பொழுது உலகத்தால் வெறுக்கப்பட்ட நிலையில வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது கணவனால் மனைவி வெறுக்கப்படுகின்றால் மனைவினால் கணவன் வெறுக்கப்படுகின்றான் பெற்றோர்களால் பிள்ளைகள் வெறுக்கப்படுகிறார்கள் சமுதாயத்தால் குடும்பங்கள் வெறுக்கப்படுகின்றது இப்படி வெறுப்படைந்து யாருமே ஏற்றுக்கொள்ளாத நிலையிலே வாழ்ந்து கொண்டிருந்த மக்களை இயேசுநாதர் ஏற்றுக்கொள்ளும்படியாக இந்த உலகத்திற்கு வந்தார் என்று சொன்னி பரிசு துறை சொல்லுகிறார் பல அவதாரங்கள் இந்த உலகத்தில் வந்தது என்று சொல்லி சொல்லுகின்றார்கள் எதற்காக வந்ததப்பா உனக்கு என்ன கிடைக்குது என்று சொன்னால் அதற்கு எதுவும் பதவி சொல்ல மாட்டார்கள் உலகத்திற்கு வந்தது பாவிகளாக இருக்கிற நம்ம எல்லாரும் சிக்க வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்தில் வந்தார்ந்து ரோமருக்கு நிருபம் எழுதும் பொழுது அப்போ சாங் பவுலி விதமாக சொல்லுகின்ற ஐந்தாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை ஒரு உருவாசிக்கலாம் நாம் உலகத்தால் வெறுக்கப்பட்டிருந்த நிலையில் இருந்த பொழுது நமக்கே தெரிய நடி வாழ்க்கை தப்பிதமாக இருக்கிறது என்று எண்ணி எவ்விதமாக எதிர்காலம் இருக்கிறதோ என்று சொல்லி எண்ணிக்கொண்டிருந்த காலத்திலே கிறிஸ்து நமக்காக மறித்தபடியினாலே நம்முடைய ஜீவனை கல்வாடிச் செல்வ கொடுத்தபடியினாலே வெளிப்பட்டு இருக்கிறது அன்பாகவே இருக்கிறார் என்று வேதன் சொல்லுகின்றது அந்த அன்பினுடைய தன்மை என்னவென்றால் பாவிகளாக நாம் இருக்கும் பொழுது நல்லவர்களுக்காக சிலர் மறிக்கலாமா நீதிமானுக்காக ஒருவன் மறிப்பது அறிந்து முந்தினவர் செலுத்த வாசிக்கலாம் ஒருவன் மறுக்கிறது அறிவு நல்லவனு சொல்லுகின்றார் நீதிமனுக்காக யாரும் மறிக்க மாட்டார்கள் நல்லவனுக்காக அப்படினா கட்சியிலே ஒரு நல்லவனாக நல்ல தலைவர் இருக்கிறார் என்றால் அவருக்காக மறிக்கிறார்கள் அப்படி தங்களுக்கு பிரியமான பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் அருமையான பெற்றோர்கள் மறித்தால் சில பிள்ளைகள் மறித்து விடுகின்றது சில நண்பர்கள் மறித்தால் நண்பர்கள் மறிக்கிறார்கள் காதலிலே தோல்வியாகி மறிக்கின்றார்கள் இது சில அன்பு அவர்களுக்கு அன்பு அது தேவனா பாவிகளாக இருக்கும் பொழுது ஆண்டவர்களுக்கு விரோதிகளாக இருந்தபொழுது ஆண்டு தேடாமல் இருந்த காலத்தில் நமக்காக மறித்திருக்கை விளங்கப்படினார் என்று மறித்த பெற்றிருக்கிறோம் என்பதை உணர்கின்ற உள்ளமானது கிறிஸ்துவனுடைய அன்பிலே நெறிக்கி ஏவப்பட வேண்டும் என்று சொல்லி அவியான விரும்புகிறார் ஒன்று பேர் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வாசிக்கும் பொழுது பரிசுத்த பேதவி சொல்வதை வாசிக்கலாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர்தாமேத்து பிழைத்திருக்கும்படி அவர்தாமே செல்வின் மேல் சுமந்தார் அவருடைய தழும்புகளால் குணமானோம் என்று சொல்லி பரிசுத்த பாவங்களுக்கு செத்து நாம் நீதிக்கு பிழைத்திருக்க வேண்டும் என்பதற்காக பாவத்திலிருந்து விடுதலை பெற்று நீதிமான்களாக வாழ வேண்டும் என்பதற்காக எந்தென்றைக்கும் பாவம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக அல்ல பாவத்திற்கு செத்து நீதிக்கு படைத்திருக்க வேண்டும் என்பதற்காக அவர் தம்முடைய பாவங்களை சிலுவிலேயே சுமந்தார் அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று சொல்லி பேருந்து எழுதுகிற பிரஜாபதியானவர் மனித குலத்திற்காக பலிசீலித்தினால் இன்றி மனுமக்களுடைய கர்மம் நிவர்த்தியாக என்று இருக்கிறதாக சொல்கிறார்கள் யார் அந்த பிரஜாபதி என்று சொல்வதற்கு இன்னைக்கு ஆட்கள் இல்லை அவர்தான் அந்த இயேசு என்று சொல்வதற்கும் ஆட்கள் இந்த குறைந்து கொண்டுதான் போகிறார் காரணம் அந்த அன்பு அநேகிறது அன்பு எங்களை நம் பெற்றிருக்கிற பாவமனிப்பாக இருக்கின்றதே உலகத்தில் எந்த மதத்தவருக்கு கிடைக்கக்கூடாது மகா பெரிய மேன்மையான ஒரு வாழ்க்கை கிறிஸ்து மதத்திலும் பெரும்பகுதி மக்கள் அடைந்து கொண்டிருக்காத ஒரு வாழ்க்கையாக இருக்கிறபடியினால் அந்த அன்பு நம்மை மாற்றிக் கொண்டிருக்கின்றது பாமத்திற்கு செத்து நீதிக்கு பிளைக்களை உணர்ந்து ஆண்டவனுக்கு நம்ம அதிகமாக நன்றி செலுத்த வேண்டும் என்று ஆவியானவர் திருடம் பெற்றுகிறார் யோவான் ஒன்றாம் அதிகாரி வசனத்திலே ஞானஸ்தானம் எடுப்பதற்காக வந்து கொண்டிருக்கின்ற பொழுது யோகா ஸ்டானகன் பரிசுத்த ஆவியான எழுதி பாவத்தை பாவத்தில் சுமந்திரித்திருக்கடிய பாவத்திற்கெல்லாம் செத்து நீதிக்கு பிழைத்திருக்க வேண்டும் என்பதற்காக அவர் சிறுமையிலேயே மறிப்பதற்காக இந்த உலகத்தில் வந்தார் என்று சொல்லியிருக்கிறார் பெற்றோர்கள் கூட செய்ய முடியாத தியாகத்தை நண்பர்கள் செய்ய முடியாத தியாகத்தை நமக்கு அருமையான எவரும் கொடுக்கக்கூடாத ஒரு புனித வாழ்க்கையை நம்ம எல்லாருக்கும் தர வேண்டும் என்பதற்காக இயேசுநாதர் உலகத்தில் வந்து மறித்திருக்கிறார் என்றால் அந்த அன்பு எவ்வளவு பெரிதென்பதை உணர்ந்து கழிபூர வேண்டும் என்று சொல்லியாவிய சொல்லுகின்றார் யோகான் குறிப்பீர்கள் இரண்டாவது அதிகாரம் ஆறு முதல் வாசிக்கும் பொழுது உண்டு மனித இறைவனாக தேவனாக இருந்தவர் தேவனுக்கு சமமாக இருப்பதை பெறுத்துவிட்டு நம்மை போல ஒரு ஏழ்மையின் கோலமாக இந்த உலகத்திலே பிறந்த சாதாரண அடிமட்டத்தில் இருக்கிற ஒரு ஏழை போல இந்த உலகத்தில் தோண்டி பிறந்தபொழுது அவர்கள் குழந்தையாக கடத்துவதற்கு இடம் இல்லாதபடி நாட்டுத் துறையினுடைய முன்னணியிலே கிடைத்திருந்தது நேற்று வாசித்திருக்கிறோம் அவ்வளவு ஏழ்மையாக நம்மை தாழ் தம்மை தாழ்த்தி நம்மை ரட்சிப்பதற்காக வந்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த அவ்வளவு அன்பு எவ்வளவு பெறு நாம் எல்லாரும் உணர வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகின்றார் வறுமையாக்கி அடிமையின் அடிமையின் ரூபடுத்து மனுஷ சாயலானார் அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு அதாவது சிலுவையின் அதாவது சிலுவையின் மக்களுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம் உலகத்துக்கு தேவனுக்கு சௌமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக இல்லாமல் மனசு ரூபாய் அது மாத்திரமில் அடிமையின் சாயலாகி ாமக்காக உ அந்த அன்பிலே நாம் கழிபூர வேண்டும் என்று ஆபியான பெரும் விரும்புகின்றார் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கும் எண்ணங்கள் எல்லாம் எங்கோ போகின்றது விட்டு வந்த பாவங்களுக்கு நேராக செல்கின்றது உலகத்துள்ள ஆசைகளுக்கு நேராக செலுகின்றது வீணான காட்சிகளுக்கு நேராக செல்கின்றது சில நேரமாத்திரமாண்டரை தியானிக்கின்றோம் மற்ற நேரம் எல்லாம் உலகத்தின் கண்காட்சிகளுக்கு நேராக சென்று கொண்டிருக்கிறார்கள் எல்லா வீடுகளிலும் காட்சி தொலைக்காட்சி பெற்றி வந்துவிட்டது அது இலவசமாக கொடுக்க ஆரம்பித்து காரணம் என்றால் கருசூனுடைய அன்பை விட்டுவிட்டு நேரு விதமான அன்புக்குள்ளே மக்கள் செல்ல வேண்டும் என்று சத்துரை சைத்திட்டம் செய்து கொண்டிருக்கிற காலத்திலே அன்பங்களின் நம்முடைய பாவத்தை அவர் சுமந்து பாவத்திற்கு செத்து நாம் நீதிக்கு பிழைத்திருக்க வேண்டும் என்பதற்காக அவர் கல்வாரிச்சியின் மறித்திருக்கிறார் என்று சொல்லி நாம் எண்ணும் பொழுது நம்முடைய எண்ணம் எல்லாம் ஆண்டவருக்குனராக என்று அவர் தாமே நம்முடைய பாவங்களை செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும் படிக்கு எல்லா மதத்துவரும் பாவத்திருந்து விடுதலை பெற வேண்டும் என்று விரும்புகிறார் காசிக்கு போகிறார்கள் ராமேஸ்வரம் வருகிறார்கள் காவடி சுவார்கள் என்ன தண்டபுற சண்டை எல்லாம் பண்ணுகிறார்கள் எல்லாம் விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக தான் ஆனால் அது நடக்கவில்லை முடியவில்லை என்பதெல்லாம் அவர்களுக்கு தெரியும் அதனால் நாம் எல்லாரும் பாவத்துக்கு செய்த நீதிக்கு பிழைத்திருக்க வேண்டும் என்பதற்காக தான் இயேசுநாதிரி சிவிலே மறித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறபடினால் அந்த அன்பை நாம் குறைத்துக் கொள்ளக்கூடாது என்று சொல்லியாகிய விரும்புகிறார் எந்த சூழலு வந்தாலும் கருசுடைய அன்பில் இருந்து நான் விலகிவிடாதபடி அந்த அன்பை அதிகமாக தியானித்து தியானித்து கழிவற வேண்டும் என்று சொல்லி ஆவியன் அவர் போதிக்கிறார் ஒன்று பேரில் ஒன்னாம் அதிகாரம் ால் மீட்கட்டும்ட்டியாகி கிறிஸ்தும் மீட்கப்பட்ட அறிந்திருக்கிறீர்களே உலகத் அவர் உலகத் தோற்றத்திற்கு முன்னுமே குறிக்கப்பட்டவராயிருந்து மூலமா தேவன் மேல் விசுவாசமாயிருக்கிற உங்களுக்காக இந்த உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார் தவறு செய்வான் என்பது பினாவாகி தேவனுக்கு தெரியும் தவறு செய்கின்ற மனுஷனை மீட்டெடுப்பதற்காக நம்முடைய குமாரனை பரிசுலுத்த வேண்டும் என்று விரும்பி இருந்த விருப்பம் கடைசி காலத்தில் இருந்த நம்மை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக அவரை அனுப்பினார் என்று மக்கள் இந்த அருமையான வாழ்வை அடைந்து கொள்ள முடியாதபடி அழிந்திருக்கிறார்கள் நமக்கு இந்த வாழ்வு கிடைத்திருக்கிறதற்காக ஆண்டவர்த்திருப்பு சொல்கிறார் கிறிஸ்துவனுடைய அன்பியங்களை நெருங்கிய கிறிஸ்துவ மார்க்கத்தை அழித்துக் கொண்டிருந்த ஒரு மனுஷன் யூத மதத்தை வளர்க்க வேண்டும் என்று திட்டமிட்டு ஒரு மனுஷன் கடவுள்தத்தை அழிக்க வேண்டும் என்று ஆபர்தாம் இடத்தில் பேசினவரும் இசுரமேல் மக்களுக்கு நியாயப் பெருமாணத்தை கொடுத்தவரும் செங்கடல் இரண்டாக அந்த இயேசுதான் என்பதை அறிந்து கொண்ட பிறகு அந்த இயேசுடைய மரணத்தினால் என்ன கிடைத்தது என்பதை புரிந்து கொண்ட பிறகு அன்பு எங்களை நெருக்கி எவுகிறது விடுதலை பெற்று நாம் எவ்வளவு பரிகாரம் செலுத்தினால் நன்றி கடனாக மாறாது அந்த அன்பை அதிகமாக உடர்ந்து உடர்ந்து களைகூற வேண்டும் என்று ஆவியார் அவர் சொல்லு அந்த அன்பை பெற்று நிற்கின்ற மக்களவை பெருநோடு பகிர்ந்து கொள்ளாமல் இருக்கவே மாட்டார்கள் தப்பிதமான வாழ்க்கையில் இருக்கின்றவர்கள் கூட மக்கள் விரும்பாதபடி வெட்கப்பட்டுக் கொண்டிருப்பதற்கு காரணம் என தெரியுமா இந்த அன்பினுடைய மேன்மையினு சரியாக புரியாதது அதற்கு காரணம் என்பதை சொல்லிக் கொள்ள வேண்டும் ஆகினாலும் பக்தர்கள் எல்லாரும் பாவத்திலிருந்து விடுதலை பெற்றது ஒரு பெரிய மேன்மையான வாழ்க்கை என்பதை உணர்ந்து நினைத்து கழிந்த பொழுது மறைக்கிறது ஆதிசனாகி ஆதாமியும் தவறு செய்து விட்டபடி அவர் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக கர்மத்திற்காக அக்கிரமத்தில் இருந்து விடுதலை பெறுவதற்காக மறித்தார் என்று பரிசுத்தாமி சொல்லுகிறார் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஏழு வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது பவுல் மிகளவாகவும் சபையில் அன்பு கூர்ந்து அப்படியே கிறிஸ்துவும் சுத்திகரித்து பரிசுத்தும் ஒரு மகிமையான பரிசுத்தமான ஒரு கூட்டத்தை சபையை தமக்கு முன்னாலும் நிறுத்த வேண்டும் என்பதற்காக சொல்லுகின்றார் அந்த சபையை நடத்துவதற்கு அப்போ தெரிந்து கொள்ளப்பட்டவர் சொல்லுகின்றார் தெவீக நிலை அடையாமல் இருக்கின்ற பொழுது மாமத்திலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்ள முடியாமல் இருக்கின்ற பொழுது பிறவை கடலில் இருந்து நீண்டி வர முடியாமல் இருக்கின்ற பொழுது நமக்கு இந்த வாழ்வு கிடைத்திருக்கிறது என்பதை எண்ணி ஆண்டுடைய அன்பை குறித்த விதமாக அவர் சொல்லுகின்றார் தாமத திருவர்சனத்தில் கொண்டு தண்ணீர் மொழிக்கினால் சுத்திகரித்த திருச்செமையின் மீது ஆண்டுவர் அன்பு செலுத்தி என்ன செய்கிறார் தெரியுமா சபையை சுத்தமாக்கிக் கொண்டே இருக்கிறார்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் கல்வாரிச்சில் தமிழ் ஒப்பு கொடுத்தார் சிலர் நினைக்கிறார்கள் ஊருக்கு வேண்டுமாக அழைத்துக் கொண்டு போவார் ஒவ்வொரு சபையில் இருக்கிற நல்லவர்கள் எல்லாம் கொண்டு போவார் என்று அப்படி வேதம் சொல்லவில்லை ஒரு சபை எடுத்துக்கொள்ள போகின்றார்கள் அது தமக்கு முன்னால நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஒப்புக் கொடுத்திருக்கிறாரா திருவசரத்து கொண்டு தண்ணீர் மொழிக்கினால் சுத்திகரித்து கரைதரை முதலாளிகள் ஒன்றுமில்லாமல் பிளையற்றதும் மகிழ்வுள்ளதும் மாசற்றதுமான சமையாக தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு தம்மை தாமதற்காக ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி வேதன் சொல்கின்றது ஆகினால் அருமையான தேவச்சானமே நமக்கு இருக்கிற தெய்வீக பாக்கியத்தை நினைத்து நமக்காக கருத்து தன்னை ஒப்புக் கொடுத்திருக்கிறார் மாற்றபி உள்ள சபையாக மாசட்ட சபையாக நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக விலகிவிடக் கூடாது என்ற உணர்வு நமக்கு அதிகமாக வர வேண்டும் என்று சொல்லமாக தேவனை பார்க்க முடியாதபடி தேவன் நம்முடைய சத்தத்தை கேட்க முடியாதபடி நம்முடைய பாவைய முகத்தை மறைத்து விட்டது என்று சொல்லி இருக்கின்றது ரத்தத்தினாலே பாவும் நீக்கி மீட்பை நாம் பெற்றுக் மகிமையை காண்கிறது போல கண்டு கருத்தால் அந்த கருத்தரால் அந்த சாயலாகத்தானே மகி மகி அடைந்து ஜபத்திற்கு கொடுக்காத பெற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய ஆன்மீகமானது இறைவனை பார்க்க ஆரம்பிக்கின்றது சட்டத்தை கேட்க ஆரம்பிக்கின்றது அவர் எடுக்கிறார் என்று சொத்துவன் மனுஷனோடு பேசுகிறார் என்று சொன்னால் மனுஷனுடைய வேண்டுதலுக்கு இறைவன் செய்வெடுக்கிறார் என்று சொன்னால் மனிதன் இறைவனை சாயலை காண முடியும் என்று சொன்னால் அதை பெரிய ஒரு புனித வாழ்க்கை உலகத்தில் கிடைக்காது என்பது உங்களுக்கு அறிவித்துக் கொள்கின்ற மனிதர்கள் எல்லாரும் எல்லாம் மதத்தவருமே கடவுளை பார்க்க வேண்டும் என்று ஆசை தான் இருந்திருக்கிறார்கள் கடவுளை பார்க்க முடியாதே தங்களுக்கு விரும்பமான சிலைகளை உருவத்தை இந்த உருவத்திலாவது கடவுளை பார்க்க கூடாதா என்று சொல்லி வைத்துவிட்டு போனார்களே தவிர யாருமே கடவுளை பார்க்கவில்லை ஆகினால் பிரியமானவர்களே நாம் தேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே பாவ மதிப்பு ஆகிப்பை நாம் பெற்றுக் கொள்ளும் பொழுது பாவம் போக கழுவப்படும் பொழுது நம்முடைய முகம் ஆண்டனுடைய சாயலே காணும் என்று சொல்லி இங்கே பரிசு தொகை எழுதுகின்றார் முகத்தை மூடியிருந்தது கழுவப்பட்டுவிட்டபடியினால் நம்மளாறு திறந்த முகமாக கருத்துடைய மகிமையை கண்ணாடிலே காண்கிறது போல காணுகிறோம் இந்த கருவையை பெற்றிருக்கின்றதான நாம் ஆண்டு அன்பு அதிகரிமாக தியானித்து உணர வேண்டும் அந்த அன்புக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் அதை பிறரிடத்திலே சொல்லி சாட்சி பகர வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் விரும்புகிறார் கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கியா பட்டணங்கள் தோறும் அட்டினொட்டிகள் தோறும் அடிகள் உதைகள் அவமானங்களை பெற்றிருந்தாலும் கிறிஸ்துவைப் பற்றி சொல்லிக் கொண்டே சென்றாலும் செல் விதத்தில் எழுதியிருக்கின்றனர் அருமையான அந்த அன்பு நம்முடைய உள்ளங்களை நிரப்ப வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறதற்காக ஆண்டவரை சோத்திரிகை யோவான் சுவிசேசம் பதினைந்தாவது அதிகார பதிமூன்றாவது வாசிக்கும் பொழுது சொல்வதை வாசிக்கலாம் ஒருவன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் மேலான அன்பு ஒரு இடத்திலும் இல்லை என்று சொல்லி சொல்லுகின்றார் அவர் நம்முடைய ஜீவனை நமக்கு தருவதற்காக வந்தார் என்று விதம் சொல்லுகின்றார் கொடுக்க மாட்ட ஒரு வாலிபனுக்கு ஒரு போதகன் அடிக்கடி சொல்லிக்கொண்டே வந்தாராசுக்காக ஜீவனை கொடுக்கிறார் அந்த யேசுவோடு வாழ்ந்தால் இந்த உலகம் வாழ்க்கை முடித்து படல செல்லலாம் அந்த இயேசு அதிகமாக அன்பு செலுத்த வேண்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அடிக்கடி கல்லூரிக்கு போயிட்டு வந்த பிறகு சிறு நேரம் சுருசேசம் சொல்லிக்கொண்டே அவர் ஒரு நாள் சொன்னாராம் வார்த்தை பிடித்தமாக இருக்கிறது ஆனாலும் இந்த வழியிலே வந்தால் என்னுடைய பாட்டியை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்ன ஒரு நிமிஷம் கூட காணவில் இருக்க மாட்டார்கள் அந்த பாட்டியினுடைய விருப்பம் இல்லாமல் நான் இப்படி மதம் மாறுவது நல்லதில்லை என்னுடைய அப்பா அம்மாவுக்கு ஒரு ஒரே ஒரு பிள்ளை நான் எனக்கு ஏதாவது ஆய்விட்டால் அவர்கள் உயிரே விட்டு விடுவார்கள் என்னை கட்டாயப்படுத்தாதி சமயம் கிடைக்கும் போயிட்டாராம் ஜெவமணி கொண்டிருந்தால் அன்பருடைய உள்ளத்தில் ஊற்றப்படவில்லையே ஆண்டு வரையும் அன்பு எவ்வளவு பெருது என்பதை அவனுக்கு வெளிப்படுத்தி கொடுக்க வேண்டுமே என்று இவர் ஜெவமணி கொண்டிருந்தாராம் ஒரு நாள் அவனுக்கு ஒரு தரிசனம் அந்த தரிசனத்தில் இவர் கொடியை வியாதி தாக்கி மரண வசதி குழு இருந்துக்கிற மாதிரியும் மருத்துவர் இவனை பரிசோதனை செய்து விட்டு இவனுக்காக இன்னொரு பிழைப்பான் என்று சொல்லி சொல்லுகின்ற சொப்பனத்தில் பாட்டியார் டாக்டர் பாட்டியமா உங்களுக்கு வயதாகி விட்டதுதானே சங்கடம் வரும்போது எனக்கு சாகோரமாட்டங்கிறது அடிக்கடி சொல்றீங்க தானே இப்ப இந்த பேரனுக்காக நீங்க உயிர் கொடுத்தால் பேரனை பிழைக்க வைக்கலாம் என்று சொன்னதுக்கு அது எப்படி நான் சித்தவன் பிழைக்கிறது தலைவிதி போறார் வாழமாட்டேன் என்று சொல்கிறீர்களே நான் வந்த பிறகும் அப்படி பலதரவை சொல்லிவிட்டீர்கள் அப்படியானால் உங்கள் கீ வரைந்த பிள்ளைக்காக கொடுக்கிறீர்களா பிள்ளையை பிழைக்க வைக்கலாம் என்று சொல்வதற்கு அது எப்படி கொடுக்க முடியும் பணத்தை கொடுக்கலாம் வேற ஏதாவது உயிரை கொடுக்கிறனால கூட சரி சொன்னார்களாம் பின்னர் தகப்பனார் இடத்துல டாக்டர் கேட்கிறார் அவரும் அதே பதிலை சொல்லிவிட்டார் சில விநாடிலே பையனை இறந்து விட்டாங்க அவனை கொண்டு போய் காசு காட்டுல கொண்டு வைத்து கட்டையெல்லாம் அடிக்க தீயலாந்தரிப்பு எல்லாம் மூட்டி விட்டு தகப்பனார் ஊருக்கு போய்விட்டார் பின்னர் ஒருவர் வந்து அந்த போதவர் வந்து அவரை அந்த கட்டையில் வெளியே இலக்கி இறக்கி விட்டு அப்புறம் கேட்கிறாரி ஏற்றுக்கொள்கிறாயா கூட்டிட்டு வந்த வீட்டுல எல்லாம் இருட்டு இருட்டாக இருந்திருக்கிறது சின்ன சின்ன லைட் இருந்து பின்வாசல்ல பாட்டியமா படுத்திருக்கால இவன் அங்கு போய் பாட்டி பாட்டி கதவைத்தரங்க நான் உயிரோடு வந்துட்டேன் பாட்டி ஐயோ பி சாசா வந்துட்டானே இவ்வளவு நேரத்துக்குள்ளே சண்டால இங்க வராது போலவாசில வந்து இருக்கிறாங்க பேசிட்டு சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள் ரெண்டு பேரும் குசு குசுந்து எரிந்து கொண்ட வழக்கு அழைந்து விட்டார்கள் அழைத்து விட்டார்கள் மறுபடியும் கூப்பிட்டு இருக்கிறான் நான் தான் சிவராமன் தான் வந்திருக்கிறேன் நான் ஜீவனோடு வந்து விட்டேன் கதவை தரவர்கள் இல்லை இல்லை இங்க வரக்கூடாது உனக்கு நீங்க இடம் வந்து யாருமே இடம் கொடுக்க மாட்டாங்க அது வரைக்கும் தள்ள பாசங்கள் எல்லாம் போயிடும் என்பதை உணர்ந்தானா அப்பொழுது கேட்டாரி எங்கே போவாங்க அந்த இயேசு போதும் என்று சொல்லி ஏற்றுக்கொண்டார் ஒரு சொற்பான் அதற்கப்பறம் வந்தான் என்று சொல்லி ஒரு சாட்சியின் புத்தகத்தில் படித்திருக்க பிரியமான தேவ ஜனமே இயேசு நமக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார் அன்பில் மேல அன்புண்டியா கிறிஸ்துவங்களை ஜீவனை பெற்றிருக்கிற மக்கள் எல்லாருடைய உணர்வுகள் இப்படி மாற வேண்டும் என்று ஆவியான சொல்லுகின்றார் இந்த உலகத்திற்கு ஏ சுவந்த எதற்கு தெரியுமா நம்ம அவருடைய ஜீவனை தர வேண்டும் என்பதற்காக ஆவாமல் ஜீவன் போய்விட்டது மறுபடி உலகம் எல்லாம் மறித்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆத்மாவில் இறைவனுடைய வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு என்பதற்காக உலகத்தில் வந்திருக்கிறார் என்று நமக்கு அவர் ஒரு சொந்தக்காரர் அல்ல நம் அவருக்கு எதிர சன்மானமாக அதற்கு முன்னே கொடுத்திருக்கவில்லை நமக்கு அவருக்கு அதற்கு முன்னாலே பழக்கம் இல்லை பின்னையே நமக்காக ஜீவனை கொடுக்க வர வேண்டும் மனித குலத்தின் மேல் அவ்வளவு பெரிய பாசு வைத்திருந்தார் என்று சொல்லு உலகத்தின் பாவத்தை சமந்தித்திருக்கிற தேவாட்டுக்குட்டி அருமையான தேவ ஜனமி ஒரு மதத்தவருக்காக இயேசு வரவில்லை உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் பிழைக்க வேண்டும் என்பதற்காக எல்லாருக்கும் ஜீவனை கொடுக்க வேண்டும் என்பதற்காக இயேசு வந்தார் என்று இயேசு குரு சிவ சொல்லியிருக்கிறார் பத்தாம் அதிகாரம் பத்தாவது வாசிக்கலாம் வேறொன்றுக்கும் வரான் நான் அவைகளுக்கு அது பரிபூர்ணமனை வந்தேன் என்று சொல்லியறை அந்த ஜீவனை நாம் எல்லாரும் பெற்றிருக்கின்ற பணம் கொடுத்து பெறவில்லை நம்முடைய படிப்பையும் அந்தஸ்தையும் குலப்பெருமைகளையும் காட்டி நாம் அதை கொள்ளவில்லை இறைவனிடத்திலே இறங்கி கேட்டுக்கொண்டபடி நான் அந்த ஜீவனை நாம் பெற்றிருக்கிறேன் இலவசமாக அதை நினைக்கிறார்கள் காணிக்கை அதிகமாக கொடுக்கிறதுனால் எல்லாம் கிடைக்கும் என்று அப்படித்தான் பலர் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படி பெற்றுக் கொள்ள முடியாது என்று சொல்லுகின்ற அருமையான தேவஜானமே நம்முடைய ஆத்மாவை தாழ்த்தி பாதத்திலிருந்து விடுதலையாக்கி அவர் இந்தியாகி நம்முடைய ஜீவனை நமக்கு தந்திருக்கிறார் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய மேன்மை என்பதை உணர்ந்து உணர்ந்த வேண்டும் என்று போதிக்கின்றார் ஒன்று யோவான் மூன்றாம் அதிகாரம் வாசிக்கும் பொழுது எழுதுகின்றார் அவர் தம்முடைய நமக்காக கொடுத்தது அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம் என்று சொல்லித்தான் சொல்லுகிறார் தேவன் அன்பாகவே இருக்கிறார் இசுநாதர் அன்பாக இருக்கிறார் வீடு தந்தார் கொஞ்சம் அவர் நம்முடைய ஜீவனை நமக்கு கொடுத்தபடினால் அன்பு என்னது ஜீவனை கொடுக்கிற அன்பில் மேலும் அன்பு உலகத்தில் கிடையாது அருமையான தேவ ஜானதி நாம் பிழைத்திருக்க வேண்டும் என்பதற்காக எந்தென்றைக்கு பிழைத்திருக்க வேண்டும் என்பதற்காக நாம் சாகாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக நரகமாகி இரண்டாம் செல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக இரவேந்தமுடைய ஜீவனை நமக்கு தந்திருக்கிறார் என்று பரிசுத்த வேத வாக்கியத்தில் வாசிக்கிறோம் யோவான் மூன்றாம் அதிகாரம் வா உலகத்தில் அன்பு கூறு அவரை தந்திரொளி இவ்வளவாக உலகத்தில் அன்பு கூறினார் அலேலியா கெட்டு போன சமுதாயத்தில் இருந்தும் அனுகுலத்தை மீட்டு நித்தி நித்திய காலமாக என்பதற்காக எவ்வளவு பரிதான தியாகம் என்பதை உணர்ந்து பார்த்து அந்த அன்பை நாம் அதிகமாக ருசித்து ருசித்து கழிவற வேண்டுமா புறமதத்தில் இருந்து வருகின்றவர்கள் இதுவரையில் இயேசுநாதிரி அறியாதி மக்கள் இந்த உணர்வுக்குள்ளே வரும்பொழுது அவர்கள் மிகவும் கழிவு வருகின்றார்கள் ஓ இவ்வளவு பெரிய பாக்கியத்தை நான் இதுவரில் அடையவில்லையே இந்த அன்பு இதுவரில் நான் பெற்றுக் கொள்ளவில்லையே ஒரு இறைவனுடைய அன்பை நான் இதுவரில் ருசுவார்க்கவில்லையே எதுக்காக இறைவன் செய்திருக்கிற தியாகத்தை நான் எப்படி மறக்க முடியும் என்று உறுதியாக இன்று இறைவனுக்கு சாட்சிகளாக வாழ்கின்றார்கள் கிறிஸ்தவ சமயத்தவர்கள் மாறி மாறி வாழ்கின்றார்கள் உலகம் வேண்டும் பேச வேண்டும் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற காலமாக இருக்கின்றது அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நாம் எல்லாரும் கெட்டு போகக்கூடாது என்பதற்காக அவரது குமாரனுடைய ஜீவன் நமக்கு தந்திருக்கிறார் என்று பரிசு சொல்லுகிறார் நாம் எல்லாரும் தூய்வியான இறைமுருகளுடைய வாழ வேண்டும் என்பதற்காக பிடி செய்திருக்கிறார் ஒன்றியவான் நாலாம் அதிகாரம் ஒன்பதாம் துசத்திலையோ சொல்லுவை வாசிக்கலாம் ார் உல பிரகாரமான ஆசீர்வாதங்களை தருவதற்காக மாத்திரம் அல்ல மிக நேயர் ஏற்றுக்கொண்டு நீங்கள் தரித்திரமாக இருக்கிறீர்கள் ஏழ்மையாகத்தான் இருக்கிறீர்கள் உங்களுக்கு அவர் ஒன்று ஒன்று தரவில்லையே மை குற்றாட்டு கேள்விப்படுகிறோம் அதற்காக இயேசு வரவில் பிரயாசப்பட்டதை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்றது நம்மை அழிந்து போகக்கூடாது என்பதற்காக நம்ம எல்லாரும் பிழைத்திருக்க வேண்டும் என்பதற்காக என்றைக்கு சாகாமல் அவரோடு ஜீவித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்பதற்காக ஹேவந்தம் குமாரனுடைய ஜீவன் நமக்கு தந்து அன்பு செலுத்தினார் என்று வேதன் சொல்லுகிறது பெரியமானவில்லை எவ்வளவு பெரிய பாக்கியம் என்பது எண்ணி அந்த வாழ்வு எவ்வளவு மேன்மையானது என்பது எண்ணி அந்த அன்பில் அதிகமாக இன்னும் கழிவுற வேண்டும் என்று விரும்புகின்றார் அவருடைய பிள்ளைகளாக வேண்டும் என்பதற்காக அந்த ஜீவனை நமக்கு தந்திருக்கின்ற இயேசுநாதனுடைய ஜீவனை பெற்றவர்கள்தான் இயேசுநாதனுடைய பிள்ளைகள் மற்றொள்ளே அப்பா என்று கூப்பிடலாம் சிறிஸ்டிகள் எல்லாமே அவரை அப்பா இன்னும் கருத்தாயின் விரைவாயின்றி சொல்லி சொல்லிக் பிள்ளைகளாகுவதற்கு தகுதி உடையவர்கள் யார் என்று சொன்னால் அவருடைய பெற்றவர்கள் உதாரணமாக ஒரு தகப்பனுக்கு ஒரு பிள்ளை இருக்கிற பிள்ளைதான் என்பது சாதிப்பதற்கு என்ன ஆதாரம் தெரியுமா அவனுடைய ஜீவனால் பிள்ளை பறந்திருக்கின்றனர் வீட்டில் வளர்கிற எல்லா பிள்ளைகளையும் என்னுடைய பிள்ளை என்று ஒரு தகப்பன்னு சொல்ல மாட்டான் பிள்ளைகள் உண்டு சகோதரிடைய பிள்ளைகள் உண்டு குடும்பத்தில் பல பிள்ளைகள் வீட்டில் வளரும் அவனுடைய சொந்த பிள்ளைவனை அப்பா என்று கூப்பிடுவது போல மற்ற பிள்ளைகளையும் அப்பா என்று கூப்பிடலாம் இன்னும் என்று சொல்லிக் கொள்ளலாம் அதனால் அது பிள்ளையாகி விடுகிறது இல்லை பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்பதற்காக நமக்கு பிள்ளைகளாக நம் ஆகி இருக்கின்றாம் இவ்வளவு பெரிய மேன்மையான ஒரு காரியம் உலக மக்களுடைய பார்வையில் நம் ஏழைகளாக எளியவர்களாக காட்சியளித்துக் கொண்டிருக்கலாம் அந்த இறைவனுடைய பார்வையில் நம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் ஒரு மக்கள் வீட்டாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்திலே மிக தெளிவாக பகல் சொல்லுவதை வாசிப்போம் பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமையை நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார் ஒரு வாழ்க்கையில பெற்றிருக்கவில்லை உண்மையான ஒரு வாழ்க்கையில அடைந்திருக்கிறோம் இறைவனுடைய பிள்ளைகள் என்று நாம் அழைக்கப்படுகிறோம் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதற்கு ஆவியானவர் ஆவியை பெற்றி எழுதியிருக்கின்றது போல அந்த புத்திரை சுகாதாரத்தில் நமக்கு தந்திருக்கிறார் என்பதை அறிந்து உலக மக்களை விட நாம் அதிகமான மகிழ்ச்சியுடைய அன்பை நினைத்து நினைத்து இயங்கக்கூடிய மக்களாக மாற வேண்டும் என்று அழிக்க வேண்டும் என்று விரும்புகிற மனுஷன் சாதாரண ஒரு மனுஷன் என்று எண்ணிக்கொண்டிருந்த ஒரு மனுஷன் அவர் தான் சாட்சாத் இறைவன் என்பதை அறிந்து கொண்டது மாத்திரமல்ல அவர் கல்வாரி செல்வி எதற்காக மறித்தார் என்பதை புரிந்து கொண்டு அவருடைய ஜீவனை அவர் பெற்றுக் கொண்டி அவர் அறிந்திருந்தபடியினால் அந்த அன்பு எவ்வளவு பெரிதென்று அவரீதமாக திருச்சபைக்கு எழுதுகிறார் என்பதிலாம் அறிந்திருக்கின்றோம் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனேயே கூட சாட்சி கொடுக்கிறார் மூன்றாம் அதிகாரம் உண்ணா தூசத்திலே அருளப்பெராகி யோவா நிமித மகளிர் வாசிக்கிறார் பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள் உலகத்தில் கோடிக்கணக்கான மக்களுக்கு கிடைக்கக்கூடாது ஒரு பாக்கியம் நம் சிலருக்கு நாம் இந்த வாழ்வில் தந்திருக்கிற ஆரம்பி சொன்னால் பிள்ளைகள் என்று பிதாவை அழைப்பதற்குரிய தகுதி நமக்கு தந்திருக்கிறார் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய அன்பு என்பதை உணர்ந்து உணர்ந்து ஆண்டரை துதிக்க வேண்டுமான் பிள்ளைகளானால் என்ன கிடைக்கும் என்பதை உணர்கின்ற மக்களுக்கு தான் இந்த உணர்வுண்டா என்ன குரலுக்கு போன பரிசு தாய் கிடைச்சது மற்றபடி வரம்பை மாறவில்லை நெருக்கம் தீங்கவில்லை மற்றது தப்பிதமாக தான் சொல்கிறார் என்று சொல்லி எண்ணுகின்ற மக்களுக்கு இந்த உணர்வு உள்ள வரப்போகிறதே இல்லை புரியமாருடைய உலகத்திலே எல்லா நமவிட்டு இல்லாமல் போய்விட்டாலும் அத்திமரம் தூய்விடாது போனாலும் ஆட்டு மந்தையிலே முதலெற்று போனாலும் மாடு இல்லாமல் போனாலும் ராட்சசனிலே பதலெற்று போனாலும் கிரிஸ்துக்கு மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று ஒரு பத்தன் சொன்னோ அவர்களுக்கு தானியமும் திராட்சரும் வருகிற காலத்து சந்தோஷத்தை பார்க்கல அதிகமான சந்தோஷத்தின் தந்தீர் அது என்ன சந்தோஷம் தெரியுமா தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவது பிள்ளைகளாக இருக்கிறோம் என்றால் அவருக்குரிய எல்லாமே நமக்கு மாறி விடுகிறார் ஆகினால் அருமையான தேவ ஜனமே நம்ம இட்டாமதிர் பிள்ளைகளாக கூடன் உடன் என்றுதந்த போறது கொஞ்ச சு நம் தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது இயேசுநாதனு உரிமைகள் கிறிஸ்துவாக இருக்கின்றோம் நல்ல பெற்றவர்கள் எல்லா பிள்ளைகளுக்கும் ஒரே மாதிரி சொத்துக்கள் எல்லாம் பங்கு வைத்துக் கொடுப்பார்கள் வஞ்சகமாக சில பிள்ளைகளுக்கு கொஞ்சம் அதிகமாக கொடுக்கிறது சில பிள்ளைகளுக்கு இல்லாமல் இதெல்லாம் ரொம்ப கொடிய துருக்குணமானது மனுஷனுடைய விருப்பம் மனுஷனுடைய குணாதிசங்களாம் அப்படித்தான் இருக்கும் ஆனால் இறைவன் அப்படி மனுஷன் நீதி உள்ளவர் அவர் தம் பிதாவாகி தேவன்முடைய குமாரனை அழைத்திருக்கிறார் அவரை எவ்வளவு பெரிய மேன்மையான வாழ்வு என்பதை உணர்ந்து அந்த அன்பை நாம் அதிகமாக தியானிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார் ஒரு எஸ்டேட் ஓனர் ஒருவர் ஆபீஸில் ஒரு பையனை பியூனாக வைத்திருந்தார் சின்ன பையன் பெற்றோர்கள் இல்லாத அநாத பையனாக இருந்தார் நல்ல துணிமெல்லாம் கொடுத்து அவர் நல்லா வைத்திருந்தார் இரு வாரத்தில் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஊருக்கு போயிடுவார் சனிக்கிழமை ராத்திரி போயிட்டு திங்கள்கிழமை தான் வருவார் அந்த நாட்களாக இவன் தான் அந்த இசை கண்காணித்து ஆபீஸ் எல்லாம் பார்த்துக் கொண்டிருப்பான் அவருடைய உண்மை இல்லாமல் பார்த்துக் இவருக்கும் குழந்தை இல்லை இப்படி இருக்கும்போது இவருடைய உண்மைகள் போய் தான் மனைவி இடத்துல சொல்வார் ஒரு சின்ன பையன் இருக்கிறார் ரொம்ப உண்மையான பையன் இவ்வளவு பெருமொத்தால் பாதுகாத்துவித்துடன் கள்ளத்தனம் கிடையாது பொய் கிடையாது ரொம்ப ஒழுக்கமாக இருக்கிறான் என்று அடிக்கடி பேசிக்கொண்டே வரும்பொழுது இருவரும் ஒரு நாள் சாப்பிட்டுக் கொண்டு தீர்மானம் செய்தார்களாம் நமக்கு இந்த சொத்துக்கள் யாருக்கு கொடுப்பது விட்டு விட்டு போனால் யாரும் அனுபவிக்க முடியும் நமக்கு யாருமே இல்லையே இந்த பையனை நமக்கு ஒரு வாரிசாக சுவீகார புத்திரனாக ஏன் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று இருவரும் பேசி முடிவு பண்ணி அப்படியான அந்த பையனை நீ விட்டு கூட்டிட்டு வாங்க அவன் நாங்கள் வேண்டாம் என்று மனைவி சொல்லி எழுப்பினார்கள் இவர் அந்த எண்ணத்தோடு அங்கேயா எஸ்டேட்டு வந்தார் வந்து அந்த வாரம் முழுமையாக வேலை முடித்து விட்டு சனிக்கிழமை சட்டையெல்லாம் மாத்திட்டு சிகரமாக சில காரியம் பேசணும் அவனுக்கு பயமாயிட்டு வேலை விட்டு அனுப்பிவிடுவாரு போல ஒரு நாளை சொல்லல சாவி சிகரம் போயிட்டு வார சொல்ற குளித்து சட்டையெல்லாம் போட்டு குளித்து சட்டை எல்லாம் பக்கத்தில் ஒரு சேர் எடுத்து போட்டு உட்காரி நான் உட்கார மாட்டேன் அப்படினு பயப்பட முடியாது நல்ல காரியம் சொல்ல போகிறேன் உன்னை நான் என்னுடைய மனைவியும் எங்க சொந்த பிள்ளைகளாக ஒண்ணு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றோம் இந்த சொத்துகளுக்குலாம் நீ தான் உரிமை என்று சொல்லி சொல்லும்போது அவன் அழுது நான் ஏழை நான் ரொம்ப எளிய குடும்பத்தில் உள்ளவன் எனக்கு இவ்வளவு பெரிய பதவி தருவது எனக்கு நல்லா இல்லைன்னு சொல்லி அழகா தான் அவன் அழைத்துக் கொண்டு வீட்டுக்கு அழைத்துக் கொண்டு போனார் ஒரு சாட்சியை படித்தேன் அதுபோல இயேசுநாதனே அழைத்திருப்பது எதற்கு தெரியுமா அவருடைய சொந்த பிள்ளைகளாக மாற்றுவதற்கு ஹலேலியா அந்த ஜீவனை நமக்கு தந்திருப்பது அவருடைய பிள்ளைகளாக மாற வேண்டும் என்பதற்காக பிள்ளைகளானால் சுதந்திரமாமே தேவனுடைய உடனே கிறிஸ்துவோடு பங்கு பிறப்போம் என்ற அருமையான பாடுகள் எவ்வளவோ அடிகள் உதைகள் மரணக்கட்டுகள் எல்லாம் வந்திருந்த போதிலும் அதை குறித்து அவர் கவலைப்படாதபடி ஆண்டவிடத்தில் ஒரு நாள் கூட முறையிடாதபடி முறமுறுக்காதபடி இந்த ஊழியத்திற்காக என்னை அழைக்க வேண்டும் என்று சில இடத்தில் அங்கலாய்க்காதபடி அன்பினை நெருக்கி எவுகிறது கொஞ்சம் கஷ்டம் வந்த உடனே கொஞ்சம் வியாதி வந்த உடனே மரபு வந்தவுடனே புலம்பர்கள் பாட ஆரம்பித்து விடுகிறார்கள் பலர் பழைய பாட்டு பழைய காரியங்கள் எல்லாம் சொல்லி இப்படி இருந்தால் நல்லா அறிந்திருப்பேனே அப்படி இருந்தால் நல்லா இருந்திருப்பேனே நாலு போர் நல்லா தானே இருந்தேன் இப்படி இந்த சபையை கூட்டிட்டு போய் இப்படி மூலியும் காளியும் கோழியும் ஆக்கி கடைசியில் இப்படி எல்லாரும் தூசிக்கும்படியாக வைத்து விட்டார் என்று சொல்லி பலர் புலம்பெல் அப்படி இல்லாதபடி அன்பு என்னை தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே இதாம நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள் அடுத்த வசனம் உலகம் அவரை அறியாதபடியினால் நம்மையும் அறியமில்லை கோழைகளை போல ஏல ஏழைகளை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இப்பொழுது ஏன் நம்முடைய நம்முடைய பிள்ளைகளாக அவரை உலகம் அறியாந்து கொடுக்கிற எல்லா மரியாதைகளும் நமக்கு தரப்போகிறது சொல்லுகிறது அதை உணர்கின்ற பக்கமாக சொல்லி தியானிக்கிறார்கள் நாம் அப்படி உணர வேண்டும் என்று ஆவியானவர் சொல்கிறார் ரெண்டு கொஞ்சம் எட்டாம் அதிகாரம் பொன்புளா துவசனத்திலும் வாசிக்கும் பொழுது நம்மை ஐஸ்வரியவான்களாக ஆக்க வேண்டும் என்பதற்காக அவர் தரித்திரதாக மாறினார் என்று பரிசுத்த பகுல் எழுதுகின்றார் உங்கள் நிமித்திர நீங்கள் அவருடைய உங்களுக்காக தெரியுமா செல்வத்தை நமக்கு தர வேண்டும் என்பதற்காக அழியாத செல்வத்தை அழியாத ஐஸ்வர்யத்தை உலகத்தில் ஏற்பட்டிருக்கிற தரித்திரத்தை குறித்து யாரும் கவலைப்பட்டு விடாதீர்கள் அடுத்து நாம் ஐஸ்வரிவான்களாக மாறப் போகின்றோம் உலகத்தில் வந்த நோக்கம் மூலமாக நிறைவேற்றப்பட அதனால் அருபியாவுடைய அந்த அன்பு எவ்வளவு பெருபதை உணர்ந்து ஏன் இயேசு தரித்திரமாக வேண்டும் ஒரு ராஜகுடும்பத்திலே பிறந்திருக்கு யூதர்கள் எல்லாரும் அதைத்தான் எதிர்பார்த்தார்கள் அற்புதங்கள் எல்லாம் வந்த செய்கின்றார்கள் ஆனால் மேசியாவில் ஒரு அரசு குடும்பத்தில் வந்திருக்கலாமே இசுரவேல்களுக்கு நாட்டை ஆளுகள் செய்ய வந்திருக்கலாமே என்று சொல்லி அவரை மேசியா என்று ஏற்றுக்கொள்ளவில்லை ஒரு காந்தி கிருசு ஒருவன் திறந்த போகிறான் அவரை மேசியா என்று ஏற்றுக்கொள்ளப் அருமையான தேவ ஜனமே அவர் வந்தது நம்மை அவரை போன்ற செல்வத்திலே அறியாத செல்வத்திலே கொண்டு போய் ஐஸ்வர்வாதங்களா என்பதற்காக அவைகளை இழந்து உலகத்திலே தரித்திருந்த போது தோன்றினார் என்று எதன் சொல்லுகின்ற அப்படிப்பட்ட அன்பை நாம் பெற்றிருக்கின்றோம் அந்த அன்பை நினைத்து நினைத்து கழிவற வேண்டும் என்று ஆவியானவர் திருளம் பெற்றுகின்றார் ரெண்டு வருகிற ஆறாம் அதிகாரம் பதினாலும் பதினேழு வருஷத்தை வாசிக்கும் பொழுது நமக்கு தேவனாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் இந்த உலகத்துக்கு வந்தார் என்று சொல்லியிருக்கிறார் அவர்களுக்கு எல்லாரையும் வணங்கலாம் அந்த கடவுள் சொல்லுகிறார் யாருக்கு தேவனாக இருப்பேன் என்று சொல்லி சொல்லுகின்றார் சம்பந்தம் அது நான் அவர்களுக்குள்ளே வாசம் அவர்களுக்குள்ளே உலாவியவர்கள் தேவனாக இருப்பேன் அவர்கள் அவர்களின் ஜனங்களாக இருப்பார் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் வாசம் பண்ணக்கூடிய ஒரு ஆலயமாக மாறியிருக்கிறீர்களே பிரியமானவர்களே நமக்கு தேவனாக இருக்க வேண்டும் என்பதற்காக உலகத்திலே எத்தனையோ கோடிக்கணக்கான தெய்வங்களை மக்கள் கும்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அவரவர்கள் தங்களுக்கு சொன்ன குடும்பத்துக்கு ஒரு தெய்வம் குலத்துக்கு ஒரு தெய்வம் ஊருக்கு ஒரு தெய்வம் ஜாதிக்கு ஒரு தெய்வம் பாஷைக்கு ஒரு தெய்வம் என்று சொல்லி உலகத்திலே பல கோடிக்கணக்கான தெய்வங்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் நம்ம எல்லாருக்கும் ஒரு தெய்வனாக இருக்க வேண்டும் என்பதற்காக தம்முடைய ஜீவனை நமக்குள்ளே தந்திருக்கிறார் என்று சொல்லுவதை சொல்கிறது ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் மேலான ஒரு அன்பு உண்டோலு யேசுநாதர் நம்முடைய தெய்வனாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் இவர்களின் தந்து நமக்குள்ளே வாசமணி நமக்குள்ளே உலாவி நமக்கு தேவனாக இருக்கிறார் என்று பரசுத்தாவினால் அந்த மேன்மை நாம் அடைந்திருக்கிறோம் என்பது அறிந்த ஆண்டவரை அந்த உணர்வுடைய மக்கள் எந்த தெய்வத்தை வணங்க மாட்டார்கள் எந்த தெய்வத்துக்கு வழி செலுத்த மாட்டார்கள் எந்த தெய்வத்துக்கு படைக்கப்பட்ட ஆதாரங்களை புசிக்க மாட்டார்கள் காரணம் எங்கள் தேவன் இயேசு என்று சரி செல்வார்கள் அந்த தேமுகாத்திலே ஒரு சிலையை நிறுத்தியதைத்தான் வணங்க வேண்டும் இல்லாத போதால் தூக்கி போடுவோம் என்று சொன்னபொழுது எல்லாரும் அந்த சிலையை வணங்கினார்கள் மூன்று வாலிபர்கள் மாத்திரம் அதை வணங்கவில்லை காரணம் அவர்கள் தொழுது கொள்கிற தேவனை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 நம்முடைய தேவனாக இருக்க வேண்டும் என்பதற்காக இருக்கின்றார் அந்த அன்பை நினைத்து நினைத்து ஆண்டுக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார் அவர்களுக்கு அவர் தேவனாக இருக்கிறாராம் அவர்களின் பிள்ளைகளாக இருக்கிறார்களாம் நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவருடைய தேவனாக இருப்பேன் அவர்கள் என்னுடைய ஜனங்களாக இருப்பார் என்று ஜீவனுள்ள தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்களே பவுலிகமாக எழு அப்படிப்பட்ட நல்ல கிருமைகளை கற்று நமக்கு என்பவருக்கு மாத்திரம்தான் அவர் தேவன் என்று பழையாடு முழுவதும் வாசிக்கின்றார் இந்த புதிய ஏற்பாட்டிலே நமக்கும் தேவனாக இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த தேவன் நமக்குள்ளே வாசப்படுகிறார் என்று சொன்னால் நமக்கு இருக்கின்ற மதிப்பு எவ்வளவு என்பதை உணர்ந்து வாழ வேண்டும் என்று தேவசபத்தில் சொல்லிக் கொள்கின்றோம் அப்படிப்பட்ட உடற்புடைய மக்கள் எந்த அசுத்தாவிகளை கண்டு பயப்பட மாட்டார்கள் தீமையான மனிதர்களை கண்டு பயப்பட மாட்டார்கள் உலகத்தில் எந்த சூழ்நிலை குறித்து அவர்கள் வாசமாக இருக்கிறார் அவர் இந்த தப்பிக்கிறார் ஆகினால் பிரியமானவரே தேவனமோட வாசம் படுகிற நினைத்து நினைத்து ஆண்டவரி நாம் அதிகமாக சொத்தரிப்பமாக எஸ்ஐ கேலின் முப்பத்தி ஏழாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தை ஒரு வாசிக்கலாம் என் வாசஸ்தலம் அவசலம் அவர்களுக்குள் இருக்கும் அவர்கள் அவர்கள் அவர்களின் ஜனங்களாக இருப்பால் என்று சொல்லியறை ஆகிய ஆண்டவதி தெற்கு தரிசனிடத்தில் சொல்கிறார் என் வாசல் அவர்களுக்குள் இருக்கு நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாக இருப்பேன் அவர்களுடைய ஜனங்களாக இருக்கிறாள் என்று சொல்லியறை சொன்னது போல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 ஒரு வாழ்வை தந்தால்தான் கிறிஸ்தவத்தில் அன்பு செலுத்தும் என்று பலர் எண்ணுகின்றார் அவர் நிமித்தமாக எந்நேரம் கொல்லப்படுகிறோம் அடிக்கப்படும் ஆடுகளை போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் வாசிக்கலாம் தொடர்ந்து வா பெரியும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரிகளானாலும் வருங்காரிகளானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த சிருஷினாலும் நம்முடைய கருத்து அன்பை விட்டு நம்மை பிரிக்கிறேன் சின்ன காரியத்திற்காக யாராவது கொஞ்சம் அதிகமா பேசிட்டா போதும் நாலு வாரத்துக்கு திரும்ப மாட்டான் ஏன்னு தெரியல அந்த அன்பை பற்றி சரியாக புரியலை நீங்க கடவுளை விட்டு பிரிந்து போகல என்று சொன்னால் மிகவும் ஆபத்தான ஒரு காரியம் என்பது உங்களை அறிவித்துக் சண்ட பெண்கள் உருவாகிட்டு அன்புங்களை நெருக்கி எழுவுகிறது யாரும் தூஷித்தாலும் நிரகல் காரியமாயிருந்தாலும் மரணமாயிருந்தாலும் ஜீவனாயிருந்தாலும் உயர்வானாலும் தாழ்வாயிருந்தாலும் கிறிஸ்தவனுடைய தேவனுடைய அன்பை விட்டு நம்மை புரிக்க மாட்டான்னு மகாலாலு அருமையான அன்பு விட்டு பிரிந்து விடுவார்கள் என்பதை அவன் அறிந்து வருகையின் கடைசி மணி நேரத்தில் அதை கையாளுவான் என்பதை உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் வாழ்க்கையானது இயேசுநாதருக்காக வாழ வந்திருக்கிறோமே தவிர பிறருடைய மதிப்பையும் மரியாதையும் பெற்றுக் கொள்வதற்காக வரவில்லை சிலர் வெளியே போய் சொல்றதுனா யாரும் சோத்திரம் அவங்கள எல்லாரும் சோத்திரம் பண்ணணும் அவங்களும் சோத்திரம் பண்றது நாமத்திரம் வந்திருக்கிறோம் அப்படி சிலர் வெளியே போய் யாருமே அன்பா இல்லை வரவேற்கிறது இல்லை ஆனால் நாம் போகவில்லைக்காக உள்ள வரவில்லை அன்பை நாடி வரவில்லை யாரோ தங்களை புகழ வேண்டும் வரவேற்க வேண்டும் என்று சிலர் வருகிறார்கள் அப்படிப்பட்ட அன்பு மாயமான ஒரு அன்பு என்பது உங்களுக்கு அறிவித்துக் கொள்ளால் பிரியமான தேவ ஜனமே அது எவ்வளவு பெரிய சூழ்நிலையாக இருந்தாலும் மரணமாக இருந்தாலும் சரி ஜீவனாக இருந்தாலும் சரி அதிகாரமாக இருந்தாலும் சரி வல்லபிகளாக இருந்தாலும் சரி கிறிஸ்தவ தேவனுடைய அன்பை விட்டு நம்மை புரிக்க மாட்டாது எங்க இருந்து கொண்டு எழுதுகிறார் தெரியுமா உல்லாசமான ஒரு வாழ்க்கையில் இருந்து கொண்டு எழுதவில்லை பங்களாவிலிருந்து சொகு பெற்றோம் எதவில்லை ரோமாபூரிலே தூம் என்று சொத்தை எழு உயர்வானத்தால் ஒரு பெரிய கப்பல் வியாபாரியினுடைய மகன் செல்லமாக வளர்க்கப்பட்டவர் நியாயப்பெருமானத்தின்படி குற்றஞ்சாட்டாதபடி பக்தில் வளர்க்கப்பட்ட ஒரு மனுஷன் அங்கிருந்து எருசிலியமில் உள்ள கமாலில் சொல்லக்கூடிய யூத ஒரு திருமறை பேராயிடத்தில் கல்வி பெற்ற ஒரு மனுஷன் அமிதமாக யூத மதத்தில் வைராக்கியமாக இருந்த மனுஷன் யூத மதத்துக்கு ஒரு செனட் சபை இருந்தது அந்த செனட் அதிகாரியாக இருந்த மனுஷன் இப்பொழுது சிறைக்கூடத்துக்குள்ளே அடங்கி கிடக்கின்றார் சிறைக்குடம் தான் நாட்டு சிறைக்குள்ள மாதிரி இல்லை இங்கு இப்போ சிறப்பாக மாற்றி அங்கே வானொலியெல்லாம் வைத்து தொலைபேசியெல்லாம் வைத்து யாருடைய பேசிக் கொள்ளலாம் ஜாலியாக இருப்பதற்காக ஒழுங்கெல்லாம் செய்து பெற்றிருக்கிறது அன்றைக்கு ரோம் அரசாட்சியில் இருந்த சபை கூட வெளிச்சம் இல்லாத இருட்டறை தரையிலிருந்து பனிரெண்டு பத்து பதினைந்து அடிக்கு அக்களை உள்ள ஒரு கிடங்குக்குள்ளே இருக்க வேண்டும் பணி இருக்கும் அங்கே கசிந்து கொண்டிருக்கும் காற்றோட்டம் கிடையாது மேலே ஒரு தாற்பாய் போட்டு மூடி வைத்திருக்கும் அப்படிப்பட்ட பயங்கரமான இருட்டரை கொசுக்கள் நிறைந்த இடம் ஒரே ஒரு பாத்திரம் மாத்திரம் வைக்கப்பட்டிருக்குமா அதை தான் ஆகார பூசிக்க வேண்டும் அந்த பாத்திர தான் மல ஜலானிகளை கழித்து வெளியே கொண்டு எடுத்து போட வேண்டும் அவ்வளவு பயங்கரமான கீழ்த்தரமான ஒரு வாழ்க்கைக்குள் அவர் தள்ளப்பட்டிருந்த போதிலும் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் பிரியமான தேவ ஜனமியை கிறிஸ்தூனுடைய அன்பங்களை நெருக்கி எவுகிறது கொஞ்சம் குறை வந்தவுடனே கொஞ்சம் இல்லாமையான உடனே ஆண்டவரை ஒருவருக்கு ஆரம்பிக்க ஜபத்தை குறைக்கிறார்கள் அவமதிக்கொருளாகும் என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொள்கின்றேன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மக்கள் இதெல்லாம் எண்ணவே மாட்டார்கள் அடிக்கப்படும் நேரமும் கொல்லப்படுகிறோம் அடிக்கப்படும் ஆடுகளை போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறேரிட்டாலும் கிறிஸ்துவை அன்பு விட்டு நம்மை பிடிப்பவன் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யா சொல்வார்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள் சந்தோஷப்பட்டு கழிவூறுங்கள் உங்களுடைய பலன் பல்லவத்தில் மிகுதியாக இருக்கும் உங்களுக்கு முன்பிருந்த தீர்க்க தரிசிகளையும் அப்படியே செய்தார்கள் பரிசுத்துவான்கள் உலகத்திலே நிந்திக்கப்பட்டு வெறுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு சித்திரவதை செய்து கல்லறிப்பட்டு காயம்பட்டு இப்படித்தான் வாழ்ந்து கடந்து போனார்களே தவிர வாழ்க்கை வாழ்ந்து யாரும் கடந்து போகவில்லை அந்த பாதையிலே கடந்து வந்து கொண்டிருக்கிற நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்க தெரியுமா எது நடந்தாலும் சரி யார் தூசித்தாலும் யார் வருத்தாலும் சரி கிறிஸ்தூனுடைய அன்பு விட்டு யாரும் நம்ம பிரிக்க முடியாது என்கிற மாற வேண்டுமா அதை ஆண்டி எதிர்பார்க்கிறார் வாசிக்கும் பொழுது மோசி விசுவாசத்திலே பெரியவனான பொழுது இப்படி மாறினார் என்று பரிசு வேதம் சொல்லுகின்றது பெரியவனான போது மகன் என்னப்படுவதை குமாரத்தின் மகன் என்னப்படுவதைங்களை அனுபவிப்பதை அனித்தியமான அனுபவிப்பதை பார்க்கலாம் துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு அன்றைக்கு இருந்த பலனை பதிர்பார்க்கவில்லை இளவரசர் என்கிற பட்டம் அதற்கு சூடப்படுவதற்கு நாட்கள் நெருங்கிக் கொண்டிருந்தது இளவரசியாகி ஒரு பெண்ணை வாகம் பண்ணி வைத்து நாட்டினுடைய அரசாட்சி அவனுடைய கரத்திலே கொடுக்க வேண்டும் என்று வளர்ப்பு தாயின் தந்தையும் தாயும் வேண்டிக் கொண்டிருந்தார்கள் உபதேசம் நமக்கு ஒரு உண்டு நமக்கு ஒரு தேசம் அந்த தேசத்தில் இனி துனிதமாக வாழ வேண்டும் அந்த தேசத்திற்கு இந்த மக்களை வழிநடத்திக் கொண்டு போக வேண்டும் என்று போதித்த போதனை அந்த உள்ளத்திலேயே வளர்ந்து கொண்டே வந்து கொண்டிருந்தது அன்பை ஒரு தராசில் வைத்து உலக பிரகாரணமான உங்களுடைய அன்புகளை இன்னொரு திராசில வைத்து நிறுத்து பாருங்கள் இழுக்கிறது என்பது பண்ணிக்கொள்ளுங்கள் பெருகும் பொழுது இது ரொம்ப துட்சமாக வறுமையாக மாறிவிடுகின்றது பார்வருடைய குமாரத்தின் மகன் என்னப்படுவதை வறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அறிவிப்பதை பார்க்கலாம் தேவனுடைய ஜனமனோடு கூட துன்பத்தை அறிவிப்பதையே தெரிந்து கொண்டு தேவஜனங்கள் துன்பத்திற்கு கடந்து போய் கொண்டே இருந்திருக்கிறார் அருமையான தேவஜனமே உலகத்திலே துன்பம் என்று எண்ணி யாரும் இயக்கம் அடையாதீர்கள் கிறிஸ்தவருடைய அன்பு நம்ம நெருக்கிய விட்டு அலி பாவத்தில் நம்மை சொந்த ஜீவனை நமக்கு தந்திருக்கிறார் நம்ம பிள்ளையாக மாற்றி இருக்கின்றார் அவருடைய எல்லா சுதந்திரத்து சுதந்திரவாளிகளாக ஆக்கி அழைத்துக் கொண்டு போக வரக்கூடிய காலம் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது அன்பு பெருக்கெடுத்து இனிவரும் பலன் மேல் நோக்கமாக இருந்து இனிவரும் வாழ்வு நமக்கு இருக்கிற எண்ணிதான் இது வெறுக்க முடியும் தவிர இல்லை என்றால் கிடைக்கின்ற வாழ்க்கை யாருமே வெறுப்பது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம் பைத்தியக்காரன் என்று சொல்வார்கள் உலகத்தை அனுபவிக்க தெரியாது என்று சொல்வார்கள் எல்லாரும் மறந்துவிட்டு இனிவரும் நோக்கமா இருந்து வாசிக்கம் என்று எடிதான யார் நினைச்சிட்டாங்க உட்கார்ந்து கிடாதீங்க ஜெபத்தை குறைக்காதீங்க கம்மியில் கட் பண்ணாதீங்க அது கிறிஸ்துவ அன்பினிகள் விட்டுவிட்டீர்கள் என்பதற்கு பொருளாக இருக்கின்றது ஒரு மாதம் எந்த தெய்வத்தை யாரும் வணங்கக்கூடாது என்று சட்டம் ஏற்றி முத்திரை போத்திருந்தாலும் முத்திரை வைத்திருக்கிறதை அறிந்த பிறகும் ராணியில் தினமும் ஜமித்தது போல மூன்று வேளையும் பலகணிகள் கதவுளை திறந்து வைத்து எரிசுக்கு நாக முழங்கால் படித்து எ பாதுகாவல உண்டு என்பதை அறிந்திருந்தார் அங்கே சிங்கக்கவியில தூக்கி போட்டார்கள் வாயை அடைக்கப்பட்டு விட்டது தேவ தூதனை அனுப்பி சிங்கத்தினுடைய வாயை அடைத்து போட்டார் தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவனாக இருந்தேன் ராஜவாகி உமக்கு முன்பாக நீதி கேடு ஒன்று ஆராதனை தூய்மையானவர்களாக பேசினார் தூய்மைப்படுத்துவதற்காக தான் இந்த உலகத்தில் வந்து ஜீவனை கொடுத்த ரத்தம் செல்லினார் அந்த ரத்தத்தினால் கிடைக்கின்ற பாவமதிப்பாகி பரிசுத்த வாழ்க்கையை செம்மையாக நாம் கொண்டு இந்த உலகத்தில் இறைவனுக்காக வாழும்போது எந்த சக்திகளும் வருகின்ற நிந்தனைகளை குறித்து ஏளனமான வார்த்தைகளை குறித்து யாரும் கலக்கம் விடாதபடி அவருடைய சுய பெருமைகளை நினைத்து நினைத்து ஆண்டு மறந்து வருவாய் காணப்படாதபடி யார் தூஷித்தால் என் ஆண்டவரை தூசித்திருக்கிறார்கள் என் ஆண்டவரை காரியம் விழுந்த அந்த உள்ளமானது இன்னைக்கு நம்மையும் காரியம் விட முடியுமே என்பது எண்ணி அறைமுக்கு மகிழ்ச்சியோடு கருத்திற்கு ஆரத்தனை இனிவரும் பலன் மேல் நோக்கமாக இருந்து எய்தினுடைய பொக்கிஷங்களை அறிவிப்பதை பார்க்கலாம் தேவனுடைய ஜனங்களோடு நிந்தி அறிவிப்பதை அதிக பாய்க்கும் என்று அருமையான தேவஜானமே அமிதமாக தேவ நடத்தில் அன்பு கூர்ந்து நம்மை எப்படிப்பட்ட பதவிக்கு ஆளாக்கி இருக்கிறார் நாம் பெற்றிருக்கின்ற அபிஷேகத்தினுடைய மேன்மை என்ன என்பதை உணர்ந்து உணர்ந்து கருத்தரை துதிக்க வேண்டும் என்று அவையான சொல்கிறார் அப்போ சில அதை சரியாக அறிந்திருந்தபடியால் மூன்றாம் ஆண்டு வரைக்கு சென்று இந்த தெய்வீக ரகசியங்களை சரியாக புரிந்திருந்தபடியால் அவருக்கு வந்த நிந்தைகள் அவமானங்கள் சிறைக்கூடங்கள் சித்திரவதைகள் கசியடிகள் எல்லாவற்றிலும் அவர் பொறுமையாகதை சகித்து கிறிஸ்துவனுடைய அன்பினை நெருக்கி ஏவுகிறது என்று சொல்லிக்கொண்டிருக்கிறார் அழைத்து யாரும் போக மாட்டாங்க வீட்டில் வச்சு கும்பிட்டு ரோட்டில் போகும்போது கூட தியானிச்சுட்டு போகலாம் சட்டம் போட்டு தடுத்து விடுவாங்களே என்று சொல்லுவார்களே தவிர அதை எதிர்த்து ஆரியர் இவருக்கு ஆராதனை செய்ய மாட்டார் கிறிஸ்துவனுடைய அன்புங்களை அபிஷேகத்தினுடைய மேன்மை என்னது என்பதை உணர்ந்து கொள்ளும் பொழுது இந்த பர்ஸ்பெக்டர்களை போல நாமும் சொல்ல முடியும் என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொள்கின்ற வாசிக்கலாம் வெளிப்படுத்தலாக உண்ணாம் அதிகாரம் ஆறாவது சனத்திலேயே சுகாதாரம் வாசிக்கலாம் ஆரம்பிக்கும் அன்பு கூர்ந்து தமது ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியும் ஆக்கின அவருக்கு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 நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நமது ரத்தத்தினாலே நம்முடைய பாவ மரணம் கழுவி நம்முடைய பிதாமளிகேவனுக்கு முன்பாக ஆசாரியரும் ஆக்கினவருக்கு எந்தெண்டைக்கும் கனவு மகிமை உண்டாவதாக என்று சொல்லி தேவனை வாழ்த்துகிறார்கள் அந்த ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் ஆக்கியிருக்கிறார்கள் இந்த கேசுநாதர் வருவார் ஆனால் அடுத்த சில நாட்களுக்குள்ளாக இந்த உலகத்தினுடைய ராஜாக்களாக நம் மாறிவிட போகின்றமா நமக்கு ஆயத்தமாக இருக்கிறது தெரியுமா அதற்காக தான் அபிஷேகம் பண்ணிருக்கிறார் ராஜாவாகவும் இருக்க வேண்டும் என்று அபிஷேகத்திருக்கிறார் அன்பு கூர்ந்து ரத்தத்தினாலுமே உருவாக்கி இருப்பது பாவம் மர கழுவர் பரிசொத்து மாற்றுவதற்காக அதற்காக தாமத திருவசனத்தை கொண்டு தண்ணீர் மொழிக்கு சுத்திகரித்து ஞானஸ் நானம் வேண்டும் என்று கேட்டால் பலரும் பல விளக்கங்களை என்பதற்காக கொடுக்கப்படுகின்றது கரைதரை முதலான பிழையற்றது மகிமையுள்ளது மாசற்றதுமான சபையாக தமக்கும் நெறித்துக் கொள்வதற்கு தம்மை தாமே அதற்காக ஒப்புக் கொடுத்தார் என்று சொல்லி இருப்பது போல அந்த அன்பு நம்மைத்தவான்களாக மாற்றி இறைவனை போல மாற்றி இறை உலகம் அழைத்துச் செல்வதற்காக அதற்கு முன்னால் நாம் இந்த உலகத்தை ஆளுகை செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறபடியால் இறமக்கள் தெய்வீக அன்பிலே கழிவற வேண்டும் என்று பரிசுத்தாமி என சொல்லுகிறார் வெளிப்படுதல் ஐந்தாம் அதிகாரம் ஒன்பது பத்து வாசனங்களை வாசிக்கலாம் பாசைக்காரும்னரீரத்தாரிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்றே மீட்டுக் கொண்டு உம்முடி ரத்தினாலே எங்களை மீட்டுக்கொண்டு வெளிப்படுத்த எதாக நிறைவேறப் போகின்றது அருமையான கூட்டத்தில் நம்மையும் சரித்திருக்கிறபடி நாலு ஆண்டவர் சிறை கூட்டத்தில் மரணம் எடுத்து வரும் என்பதை அறிந்திருந்த போதிலும் அன்பனின் நெருக்கிய ஒரு எழுதுகின்றார் கடைசி அவர் எழுதிய வார்த்தை என தெரியுமா இப்பொழுதே பாடப்படியாக பார்க்கப்பட்டு போகிறேன் அப்படியான சிறச்சேதம் மனுப்பட்டு ரத்தத்தை செஞ்சு நான் மதிக்கப் போகின்றேன் இந்த திமுகவுக்கு கடைசியாக நிறுவம் எழுதினதாகவே தெலவாசிக்கிறார் ரெண்டு திமுகவு இரண்டாம் அதிகாரம் ஆறும் ஏழும் எட்டு வசனங்கள் ஏனென்றால் போகிறேன் நல்ல போராட்டத்தை போராடினேட்டத்தை காத்துக்கொண்டே முதல் நீதியின் கீழம் எனக்காக வைக்கப்பட்டு இது முதல் நீதியின் கீழம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது நீதிபதி நியாயாதிபதி ஆகியிருக்க எனக்குறைகள்ர்மமடைந்து அவரோடு மாறப் போகின்றோம் நமக்கு நீதியின் கீழ வைக்கப்பட போகிறது உணர்வு நம்முடைய உள்ளத்தை நிரப்ப வேண்டும் என்று ஆவியான விரும்புகின்றார் இப்பொழுதே நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்துக் கொண்டேன் கீழ வைக்கப்பட்டிருக்கிறது தேவஜானமே நம்ம எல்லாருக்கும் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பவுல் எழுதுகின்றார் நாமனை பெற்றுக் கொள்வதற்கு அந்த வருகையின் பிரசன்னு நாளை வாஞ்சித்துக் கொண்டே இருக்க வேண்டும் வேதவாக்கியம் திருமணம் பெற்று வந்தது எந்த சூழலிலும் கிறிஸ்தூனுடைய அன்பை நாம் குறைத்துக் கொள்ளாதபடி அந்த அன்புக்கு அபாசர்களை போல நடந்து கொள்ளாதபடி அன்பின் இறைவனுக்காகவே வாழ வேண்டும் இறைவனுக்காகவே சமயங்களை செலவு செய்ய வேண்டும் இறைவனுக்காகவே கொடுத்திருக்கிற செல்வங்களை பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு ஏவுதல் யாருக்கு என்றால் இந்த அன்பை பெற்று உணர்கின்ற மக்களுக்கு ஏதுவாக இல்லாத உலகத்திலே சேர்த்து வைத்துவிட்டு யார் கொண்டு போனார்களோ தெரியாத நிறைய பக்தர்கள் திருமணமாகி பெங்களூர் சரியான தொடர்பு இல்லாதபடி எக்கச்சக்கமான பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பதே ஒரு நோக்கம் அப்படி சம்பாதித்து சம்பாதித்து பல கோடிகளுக்கு அதிபதியாகி பல பிளான்கள் கொண்டு திட்டம் பெற்று அண்ணனிடத்தில் வந்து சில காரியங்கள் பேசிக் கொள்வார் இப்பொழுது அண்மையில சொன்னாரு நான் வந்து தமிழ்நாட்டில் செட்டில் போறேன் பெங்களூர் எனக்கு பிடிக்கலை என்ன சொல்லிவிட்டு நினைப்பார் என்ன ஏற்றுகிட்ட இருக்கிறதெல்லாம் கடவுளுக்காக கொடுத்து கண்டல் பண்ணிட்டு போவாரியன் ஆகிவிட்டேன் என்று சொல்லி இவர் குறித்து கவலைப்பட மாட்டார் தம்பி இ பெற்றிருக்கிற பணங்கள் எல்லாம் நாள் அழிந்து போயிடும் நான் பெற்றிருக்கிற கருவு ஒரு நாள் என்னை உயர்த்த போறது என்று பேசி முடிச்சிருவாங்க சரி என்ன போட போயிடுவாரு இப்ப போன ரெண்டு வாரத்துக்கு முன்னால் தொழில் என்று இரவு பனிரெண்டு மணிக்கு ஒரு செய்தி வந்தது தம்பி வீதமாக பெங்களூர் இருந்து கார்ல வந்து கொண்டிருக்கும் போது ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போய்விட்டார் என்று செய்தி வந்தது வருத்தமாக இருந்தது காலிலே கேட்டபொழுது இங்க கொடைக்கானல ஒரு பெரிய எஸ்டேட் வாங்குவதற்காக பணங்கள் திரட்டி கொண்டு வந்து கொண்டிருந்த ஒரு நேரம் அங்கோது சொன்ன கார் என்ஜின் இடத்தில் சொல்லியிருக்கிறார் வருவேன் என்று காலையில் எழுந்திருப்பாரு வந்து நாம ரெண்டு பேரும் கொடைக்கானல் போன அண்ணா கிட்ட கூட செய்தி சொல்லவில்லை அதிகமா கொண்டு ஆளை கூட்டிட்டு வந்திருக்கிறேன் யாருக்குமே தெரியக்கூடாது எப்பவும் கார்ல தனி தான் வருவாரு கார்ல எவ்வளவு வைத்திருந்த பாக்கெட் பதினெட்டாயிரம் ரூபாய் செல்போனும் டைரி மாத்திருந்தான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தது அது பாக்கெட்ல இருந்தது கிடைத்தது மற்றபடி எத்தனை லட்சம் கொண்டு வந்தார் போய்விட்டது பிரியமானது இந்த உலக செல்வத்திற்காக நம்ம பின் பெற்றதில்லை அமர் வைத்திருக்கிற அழியாத செல்வத்தை அடைந்து கொள்வதற்காக சினிமையை அழைக்க வந்திருக்கின்றார் உங்களுக்காக ஒருத்தி வைத்து விட்டு நான் இருக்கிற இடத்தில் நீங்கள் இருக்கும்படி அழைத்துக் கொண்டு போவதற்கு சீக்கிரமாக வருவேன் வைக்கப்பட்டிருக்கிறது ஆகையினால் அருமையான தேவனுடைய ஜெனமையை நம்மை ஐஸ்வரிவான்களாக ஆக்க வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்தில் ஐஸ்வரிவான்களை போல அல்ல எங்கெந்தைக்குமே அழியாத ஐஸ்வர்யத்தை நமக்கு தந்து ஆசானிகளாக ஆக்க வேண்டும் என்பதற்காக அபிஷேகம் பண்ணி இருக்கிறார் எல்லாவற்றையும் நினைத்து நினைத்து நம்முடைய உள்ளம் அன்பிலே பெருக வேண்டும் என்று ஆவியனு சொல்லுகின்றார் கிறிஸ்தவனுடைய அன்புகளை நெருக்கிய உதவது அப்படிப்பட்ட உணர்வுகள் நம்முடைய உள்ளத்தில் நிரப்பட்டு கடத்திருந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாரே ஆமை